ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணும் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராதங்குற தலைப்புல ஸ்ராத்தர்மங்களை விரிவாகப் பார்த்துன்னு வரோம் கருடபுராணம் இந்த விஷயங்களில் நமக்கு நிறைய காண்பிக்கிறது தர்மங்களையும் அங்கங்கே ஸ்ராத்தினுடைய பெருமைகளை சொல்கிற சரித்திரங்களையும் நமக்கு காட்டுறது இதற்குனே ஒரு அத்தியாயம் இருக்குது கருட புராணத்தில் ரொம்ப முக்கியமான அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறது கருட சுவாமி கேட்குறார் பகவானை பார்த்து சபிண்டி கரணே ஜாதே ஆப்திகேஜ ஸ்வகர்மபிகி தேவத்துவம் வா மனுஷத்தம் பக்ஷித்துவம் வாப்புயூர் நராகா சுவாமின்னு எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது என்னென்னா சபிண்டீகரணங்கிறது ஆயிடுத்துன்னா அவன் அவனுடைய சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த லோகத்திலிருந்து கிளம்பி போயிடுறான் அவன் புண்ணியம் ஜாஸ்தியாக பண்ணியிருந்தான்னா தேவதையாகவோ அல்லது திரும்பவும் மனுஷனாகவோ போக போகிறான் அல்லது பாபகர்மா ஜாஸ்தியாக இருந்ததுன்னா பசு பக்ஷியாதிகளாக புறந்திருக்க போகிறான் தேஷாம் விபின்னகாரானாம் ஸ்ராத்தம் வை திருப்திதம் கதம் அப்படி இருக்கிற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜந்துக்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆகாரங்கள் தானே பார்க்குறோம் அன்னம் சமைச்சு சாப்பிட்றான் தேவதைகளாக இருந்தால் அவர்களுக்கு ஆகாரம் அமிர்தம் பசுபக்ஷிகளாக இருந்தால் புல்லு அல்லது பட்சிகள் மா மாம்சம் இப்படி தான் சாப்பிட்றோம் ஆனால் நாம் செய்யக்கூடிய ஸ்ராத்தமானது அன்னத்தை வச்சுட்டு அக்னியில் ஹோமம் பண்ணுறோம் பிராமணர்களுக்கு பரமாடுறோம் இந்த அன்னமானது அவர்களுக்கு எப்படி போய் சேர்றது அப்படின்னு கேட்கிறார் கருடஸ்வாமி எப்படி அவர்களுக்கு இந்த அன்னமானது போய்சேர்றது அவர்கள் எப்படி திருப்தி அடைகிறா மேலும் மிருதாஷ புருஷா சுவாமின்னு ஸ்வகர்மஜனிதாம்கதிம் காஹந்தகா கே கதம் ஸ்வசிய சுதஸ்யஸ்ரேய ஆப்னுயுகூ அவரவர்கள் இறந்து போயாச்சுன்னா அவரவர்கள் அடுத்த பிரிவி என்னென்னவோ பொறக்கப்போறா பிறந்தாச்சின்னா அவர்களுக்கு தகப்பனார் தாயார் வேறு அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் வேறேன்னு ஆயிடுறது அப்படி இருக்கிற பொழுது இவன் தன்னுடைய தகப்பனாருக்கு செய்யக்கூடிய ஸ்ராத்தமானது அவர்கள் எப்படி எடுத்துக்கிறா இவன் பையன் அவர்களுக்கு தெரியுமா அவர்கள் ஸ்ராத்தத்துக்கு வரான்னா எப்படி வரா இவன் சௌக்கியமாக இருக்கணும்னு அவர்கள் நினைக்கிறா இவன் பிரார்த்திக்கிறது அவ்வளவையும் அந்த பித்தர்கள் இவனுக்கு அனுகிரகம் பண்ணுறா பண்ணுற சிராதத்தினாலே அப்படின்னா எப்படி அனுகிரகம் பண்ண முடியும் அவர்கள் அப்படின்னு கேட்கிறார் கருடசாமி அதற்கு பகவான் விரிவாக பதில் சொல்கிறார் கருடசுவாமிக்கு அப்படி சொல்கிற பொழுது ஹே கருடா நீ கேட்கிற கேள்வி ரொம்ப அழகாக இருக்கு ஆனால் ரொம்ப முக்கியமான கேள்வி நீ கேட்குற கேள்வி இது மாதிரி சில சந்தேகங்கள்னாலே நீ கேள்வி கேட்குற இல்லையா நான் ஒன்று சொல்லட்டுமா ஸ்ருதே பிரத்யதா ஸ்தார்கியா பிராமான்யம் பலவத்தரம் ஸ்ருத்தியாது போதிதார்த்தஸ்ய பியூஷத்வாதி வேதம் நமக்கு ஒரு கட்டளை ஒரு விஷயத்தில் அப்படின்னா அதில் சந்தேகமே நமக்கு வரக்கூடாது அதில் கேள்வியோ அதில் சந்தேகமோ வரக்கூடாது ஏன்னா பிராமணியம் பலவத்தரம் அதுதான் நமக்கு ஆதாரம் வேதம்தான் நமக்கு ஆதாரம் அதுதான் நமக்கு ரெஃபரன்ஸ் எந்த காரியத்தை பண்ணுறத்துக்கும் அதுதான் நமக்கு ரெஃபரன்ஸ் அதுக்கிட்ட போய் நாம் கேள்வி கேட்கக்கூடாது ஸ்ருத்தியாத்து போதிதார்த்தஸ்ய பீயூஷத்வாதி ரூபதா வேதம்ன சொல்கிறது ஒரு ஜத்துவும் எப்படி இறக்கிறான் அடுத்த பிறவை எப்படி எடுக்கிறான் நாம் பண்ணக்கூடிய ஸ்ராத்தம் என்ன முறையில் செய்யணும் இந்த ஸ்ராத்தினுடைய பலன் அவர்களுக்கு எப்படி போய் சேர்றது இவ்வளவையும் நமக்கு காட்டுறது நம்முடைய வேதம் தானே அது பொய்யாக ஆகவே ஆகாது இருந்தாலும் நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் என்னென்னா இந்த லோக்கத்தை விட்டுட்டு அடுத்த லோகத்தை அடையிறான் ஒவ்வொரு ஜீவனும் அடுத்த பிறவி என்னவாக இருந்தாலும் இந்த சாத்தாண்ணமானது அவனுக்கு போய் சேர்றது தேவோ எதப்பி ஜாத்தோயும் மனுஷா கர்மயோகா தசியன்ன அமிர்தம் பூத்வா தேவத்வே பியனுயாச்சிச்சா பகவான் சொல்கிறார் கருட புராணத்தில் அவன் தேவதையாக பிறந்திருந்தான்னா அவனுக்கு அமிர்தமாக இந்த அன்னமானது போய் சேர்றது மனுஷகா கர்மயோகத்தா அல்லது மனுஷனாக பிறந்திருந்த அண்ணா அதற்கு தகுந்தாற் போல் இந்த அன்னமானது போய் சேர்றது காந்தர்வே போகரூபேனா அல்லது கந்தர்வனாகப் பிறந்திருக்கான் அப்படின்னா அந்த போகரூபமாக ஆகாரமாக போய் சேர்றது பசுத்வேச்ச திருநம்பவே அவன் பசுக்களாக பிறந்திருந்தால் புல்லாக போய் சேர்றது ஸ்ராத்தம் ஹி வாயு ரூபேன நாகத்வே பியுக்சதி அவன் சர்ப்பங்களாக பிறந்திருந்தால் பாபவசாத்து பாம்புகளாக பிறந்திருந்தால் பாம்புகளுக்கு முதல் ஆகாரம் எதுன்னா காற்று தான் ஆகாரம் வாத்தா ஷீனு பேர் பாம்புகளுக்கு காற்றை சாட்டுண்டே உயிரோடு இருக்க முடியும் பாம்புகள்னாலே அப்படி காத்து ரூபமாக இந்த அன்னமானது பாம்புகளுக்கு போய் சேர்றது ஃபலம் பதி பட்சித்வே இராட்சசேஷு ததாமிஷம் பாப கர்மாக்களினாலே பக்ஷிகளாகவோ இராட்சசனாகவோ பிறந்திருந்தால் அவர்களுக்கு மாம்சமாக இந்த அன்னமானது போய் சேர்றது தானவத்வே ததா மாம்சம் அல்லது துஷ்ட அசுரனாக மாம்சமாக அவனுக்கு போய் சேர்றது பிரேதத்வே ருதிரம் ததா அல்லது பாபகர்மாக்களினாலே நாம் கர்மாக்கள் அவனுக்கு நல்ல முறையில் செய்திருந்தாலும் கூட பிரேதமாக அவன் இருக்கான் அப்படின்னா பிரேதங்களுக்கு என்ன ரத்தம்தான் ஆகாரம் இரத்தமாக அவர்களுக்கு நாம் ஹோமம் பண்ணக்கூடியதான அன்னம் பிராமணர்களுக்கு கொ போடக்கூடியதான அன்னமானது இரத்தமாக போய் சேர்றது மனுஷத்வே அன்னபானாதி அல்லது மனுஷனாக இந்த உலகத்தில் பிறந்திருந்தான்னா அன்னமாக போய் சேர்றது அவன் சாப்பிடக்கூடிய ஆகாரமாக அந்த அன்னமானது போய் சேர்றது பால்யே போகலசோபவே அல்லது குழந்தையாக பிறந்திருக்கான் புண்ணிய பாபங்களை அனுபவித்து ரொம்ப வருஷம் கழித்து இந்த லோகத்தில் வந்து குழந்தையாக பிறந்திருக்கான் நாம் ஸ்ராத்தம் பண்ணுற சமயத்தில் அவன் குழந்தையாக இருக்கான் இன்னொரு வீட்டில் அப்படின்னா இந்த நாம் ஹோமம் பண்ணக்கூடியதான அன்னம் அவனுக்கு எப்படி போய் சேர்றது அப்படின்னா குழந்தைக்கு உள்ள போய் சேர்றது குழந்தைக்கு என்ன ஆகாரம் ஒன்றும் இருக்கும் இல்லைன்னா பால் பவுடராக இருக்க போகிறது அவங்களுக்கு ஸ்ப்ரே இது மாதிரி சொல்கிறோம் இல்லையா பால் பவுடர் அந்த அந்த பால் பவுடராக அந்த சார்த்த அன்னமானது போய் சேர்றது அப்படின்னு கருடசுவாமிக்கு பகவான் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா அந்த குழந்தையாக பிறந்திருக்கான் நம்முடைய பிதற்கள் அப்படின்னா அந்த குழந்தையே தவழ்ந்து வந்து நம்முடைய சார்த்தத்தில் வந்து இந்த அன்னத்தை எடுத்துக்கணும்னு நீ நினைக்காதே அப்படி கிடையாது நம்முடைய பிதற்கள் நம்முடைய சார்த்தத்துக்கு வரா அப்படின்னா எப்படி வரா அப்படிங்கிறதுக்கு உதாரணத்தோடு பகவான் விரிவாக பதில் சொல்கிறார் கருடசுவாமிக்கு அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்